நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான விளக்கங்கள் நச்சினாக இருந்து ஒருத்தர் இருந்தாருங்களா அவரு அந்த நாட்டுல ரொம்ப நல்லாட்சி செய்து வந்துட்டு இருந்தாருங்களா அப்படி இருக்கும் போது திடீர்னு அந்த மன்னருக்கு அமைதி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணிச்சுங்களாம் அந்த நாட்டுல உள்ள ஓவியம் வரைவாங்க இல்லைங்களா அவங்களை எல்லாம் கூப்பிட்டு யார் வந்து அமைதி அப்படிங்கறதுக்கு ஒரு அருமையான வரைபடத்தை வரைஞ்சி அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்குது அப்படின்னு சொல்லி அங்க அறிவிக்கிறாருங்களாங்க அதே மாதிரி அந்த நாட்டுல நிறைய பேர் வந்து அமைதினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஓவியர்கள் இருக்காருங்களே இல்லையா அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா மாதிரி வரைஞ்சிட்டு வந்து காமிக்கிறாங்களா ஒரு அஞ்சு பேர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரைஞ்சிட்டு வராங்களாங்க வந்த உடனே முன்னாடி வைக்கிறாங்களா வச்ச உடனே ஒவ்வொருத்தரும் அதுக்கான விளக்கத்தையும் எடுத்துட்டு வராருங்களா அந்த வரைபடத்துல அழகான ஒரு மழை அந்த மழைக்கு கீழே ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு அதுக்கு மேல அந்த சூரியன் காட்சி இதெல்லாம் வந்து காமிச்சு அப்படியே அழகா இருக்குங்க அதை பார்க்கவே கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி இருக்கு இதுதாங்க அமைதிக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட விளக்குறாராம் அவரும் பாத்துட்டு கை கொடுத்துட்டு போறாராம் அடுத்தது ரெண்டாவது எப்படி வரைஞ்சிருக்காரு அந்த வீட்டுக்கு மேல பறவைகள் வந்து ஒன்னு ரெண்டு பறக்கிற மாதிரியும் பக்கத்தால ஒரு தென்னை மரமும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வழி மாதிரி போற மாதிரி ரொம்ப அழகா இயற்கையா நல்லா சூப்பரா வரைஞ்சிருக்காரு அவரும் அதையும் பாத்துட்டு இவரு அவருக்கும் கை கொடுத்துட்டு அடுத்தது மூணாவதா இருக்கிறவர்கிட்ட போறாரு மூணாவதா இருக்கிற எப்படி வரைஞ்சிருக்காரு அப்படின்னா அழகான பூக்கள் ஃபுல்லா விதவிதமான பூக்கள் கலர் கலரா போட்டு அழகா வரைஞ்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க இருந்தாலும் அதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லா பூக்களையும் வரைஞ்சி அமைதினா இப்படிதான் கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னருக்கு விளக்கிட்டு சொல்றாராம் அதே மாதிரி கை கொடுக்கிறாராம் நாலாவதா உள்ளவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்க நிறைய காடு மரங்கள் அந்த மாதிரி மரம் எல்லாம் அதுல ஒரு சில விலங்குகள் எல்லாம் போற மாதிரி அப்படி ரொம்ப அமைதியா போற மாதிரி அப்படி அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு வரைபடத்தை வரைஞ்சிட்டு இப்படிதாங்க ஐயா இயற்கைனா அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைதிக்கு இப்படி ஒரு விளக்கத்தை அவரு கொடுக்குறாருங்களாங்க உடனே அஞ்சாவது ஒருத்தர் என்ன பண்றாரு அவரோட ஓவியத்துல மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க ஏன்னா மழையில இருந்து அப்படியே ஒரு மலைய வரைஞ்சிருக்காரு அந்த மலையில இருந்து வேகமா தண்ணி நீர் விழிச்சு பயங்கரமா வர மாதிரி மேகமூட்டம் எல்லாம் பயங்கரமா ஒரு ஆக்கிரோஷமா பயங்கரமா இயற்கை சில நேரங்கள்ல புயல் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் நம்ம இடம் சூழ்நிலைகள் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா காமிக்கிறாரு அவரோட வரைபடத்திலேயே அந்த அமைதிக்கான சூழ்நிலையே இருக்காது விளையாட்டுக்கு அதுல அவர் எப்படி விலக்கி இருக்காரு அப்படின்னாக்க எல்லாத்தையும் சுத்தி உள்ளது ரொம்ப கொடூரமா காமிச்சுட்டு அதுல அழகான ஒரு குருவி கொடுங்க உள்ளர அந்த குருவி கூட கட்டிக்கிட்டு இவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவுலையுமே அது அமைதியா தன்னோட இடத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி படத்துல அவரு காமிச்சிருக்காராம் ஒரு மன்னர் பார்த்தோன்னே என்னப்பா இத்தனை பேரும் வந்து காமிச்சாங்க ரொம்ப அழகா இருந்தது நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படத்தை காமிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அவர் சொல்றாரா அந்த அஞ்சாவதா உள்ளவரு இந்த மாதிரி நய்யா இவ்வளோ பெரிய கஷ்டத்திலையும் அந்த குருவி பாருங்க எவ்வளவு அழகா சந்தோஷமா வாழுது அமைதினா அமைதியாவே இருக்கிறதுக்கு பேரு அமைதி இல்லைங்க ஐயா பல கஷ்டங்களுக்கும் நடுவுலையும் இத்தனை ஒரு சங்கட்டமான சூழலையும் அந்த குருவி அமைதியா இருக்கு பாருங்க அதுதாங்க ஐயா உண்மையான அமைதி அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு மன்னருக்கு விளக்குறாருங்களாங்க நாட்டு மன்னருக்கு அந்த விளக்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்களாங்க அவருக்கு பெருசா கை கொடுத்து அந்த பரிசையும் இவருக்குதான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சாவதா உள்ளவருக்கு அந்த பரிசை அழிக்கிறாருங்களாங்க ஆம் நேர்களே நாமும்ப்டைகள் எப்போதுமே ஒரே மாதிரி அமைதியாகவே இருந்தால் அது நல்லா இருக்காது அதனால் பல பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் உண்மையான அமைதிக்கு அர்த்தம் அதனால் அமைதியை கடைபிடிப்போம் நன்றி வணக்கம்